जननी सर्वमंगला ீ மாந்தே கஜரீஸூயம் விபுர்வேத பாரை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுஷிகேந்திரம் டைபாயம் சூத்திரம் முனீந்திரம் ீம்ாஷியதீந்திரேஷி கிமா வித்தியை தவூதம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டஸ்மூரு சந்தமாஸ்மித்தி மேவச்சமே மேவ விதையிரவிணம் மேவே சர்வ மம்தேவோ விதிய சம்பிராயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபோலவரோமஸ் ஓ ஸ்ரீஹரிம் பரமானம் உபதுஷ்டாரமீஷம் காரணம் தம் நமியாவது உபதம் பிரபஞ்ச யன்ன துவோயிரேத்தேதி பர்தே नूनं, नानात्वं स्वमुखे भेदर कुुतियावात नूनम्व नी कन्थावयकार ஆச்சாரியர் வேதாந்தம் படிக்கிறதுக்கான தகுதியை சொல்லி அல்லது மோக்ஷத்தை அடைவதற்கு சாதனமான ஞானத்தை அடைவதற்கான தகுதியை சொன்ன பிறகு ஆத்ம அநாத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணினார் விசாரம் எதெல்லாம் பண்ணணும்னு சொன்னார் ஆத்ம விசாரம் பண்ணணும் ஜெகத் விசாரம் பண்ணணும் ஜகத்காரண ஈஸ்வர விசாரம் பண்ணணும் ஆக ஜீவீச்சாரம் ஜகத் விசாரம் ஈஸ்வர விசாரம் பண்ணணும்னு சொன்னார் சுருக்கமாக சொல்லிவிட்டு ஜீவேஸ்வர ஜெகத்தை பற்றி சொல்லிவிட்டு விஸ்தாரமாக ஆத்மா அனாத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணினார் இந்த அனாத்மாவிலேயே ஜகத்தெல்லாம் வந்துடும் அனாத்மாவிலேயே ஜகத்து இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஜீவன் ஈஸ்வரனும் வந்துடும் இந்த ஜகத்து ஜீவன் ஈஸ்வரன் மூணும் என்னதுன்னு நான் ஞாபகம் வச்சுக்கொண்டு ஈஸ்வரன் நான் சொல்கிற போது சகுண பிரம்மம் அபர பிரம்மம் எல்லாம் அனாத்மாவில் தான் போடுறது ஆத்மாங்கிறது சுத்த சைதன்யம் தூய உணர்வு தூய உணர்வின் மீது நான் வகுப்பில் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன் தூய உணர்வில் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் உயிர்களும் இதை மறக்காமல் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கணும் உயிர்களும் உள்ளங்களும் உடல்களும் உலகங்களும் உறவுகளும் மாயையால் தோன்றுகின்றன உணர்வை தவிர இவைகளுக்கு இருப்பே இல்லை உணர்வை தவிர இவைகளுக்கு இருப்பு இல்லை முதல்ல என்ன சொல்கிறோம் உணர்வு வேறு உணரப்படுபவைகள் வேறு அப்படின்னு முதல்ல சொல்கிறோம் இந்த வார்த்தை நான் தமிழில் போட்டு சொல்கிறேன் உணர்வு வேறு உணரப்படுபவைகள் உணரப்படுபவைகள் உணர்வாக ஆக முடியாது உணரப்படுபவைகள் உணர்வாக ஆக முடியாது ஆக அனுபவிக்கப்படுவது இதெல்லாம் காண்பவனாக அனுபவிக்கப்படுபவனாக ஆகாது நான் அதை கொஞ்சம் இதாகவே போடுறேன் உணரப்படுபவைகள் எதுவும் உணர்வாகாது உணர்வின்றி உணரப்படாது உணரப்படுபவைகள் உணர்வாகாது நம்ம பாஷையில் அது புரியறதுக்காக சொல்கிறேன் தமிழில் ஆகா ஆத்மா அனாத்மா உணரப்படுபவைகள்லாம் அனாத்மா உணர்வு ஆத்மா இப்போ என்ன ஆகணும்னு கேட்டால் இதை இதை மனசில் பதிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறார் உணரப்படுபவைகள் உணர்வுக்கு அந்நியமாக இல்லாததால் உணரப்படுபவைகள் இருப்பற்றவை உணரப்படுபவைகள் இருப்பற்றவை எது இருப்பற்றதோ அது உண்மையல்ல எது இருப்பற்றதோ அது உண்மையல்ல உதாரணம் பார்ப்போம் தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை தங்கம் நகைன்னு சொல்றோம் ரெண்டு சொல்லு சொல்றோம் தங்கம்னு சொல்றோம் நகைன்னு சொல்றோம் நகைன்னு சொல்ற போது வளையல் ஞாபகத்துக்கு வருது தோடு செய்ய எல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஆகா நகைங்கிறோம் தங்கம்ங்கிறோம் அப்ப ரெண்டு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்னா தங்கத்துக்கு வேறாக நகைக்கு இருப்பு இல்லை தங்கத்துக்கு வேறாக நகைக்கு இருப்பு இல்லை எனவே நகை இருப்பற்றது இருப்பற்றது இல்லை இருப்பற்றதுன்னா என்ன அர்த்தம் இல்லை இது மனசில் பதியும் ஆகையினால நான் இருக்கேன் என் உடம்பு மனசு புத்தி இருக்கு நான் இருக்கேன் என் உடம்பு மனசு புத்தி இருக்கு உலகம் இருக்குங்கிறோம் நான் இல்லாம நான்கிறது இல்லாமல் இதுக்கெல்லாம் இருப்பே கிடையாது எதுக்கு இருப்பு கிடையாதோ அது இல்லாதது அப்படின்னு சொல்லி இந்த யுக்தி இது யுக்தி அனுபவ பிரமாணத்தை வச்சு இந்த யுக்தியை சொல்றோம் அவர் நிறைய சொல்ல போறார் திரும்ப திரும்ப இதுதான் வரப்போறது இதை மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் இது பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்து ரெண்டாவது வழியில் என்ன சொன்னார் இதானியம் தேக பேத ஹெசத்வம் ஸ்புடமுச்சதே உடலுக்கு அதாவது பேதமாக காணப்படுகிற உடலானது இருப்பற்றது என்பது தெளிவாக விளக்கப்பட உள்ளது இருப்பற்றது என்பது தெளிவாக விளக்கப்பட உள்ளது அதைத்தான் விளக்கின்னு வர்றார் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஸ்ருத்தியா ஸ்வமுகேனா நூனம் நிவாரித்தம் படிச்சோம் வேதம் என்ன பண்ணுகிறது தன்னுடைய வாயால் ஸ்ருதியானது தன்னுடைய வாயால நிச்சயமா இந்த வேற்றுமைங்கிறது இல்லைன்னு வேதமே சொல்லியிருக்கு எனவே அத்வய காரண அந்யா பாசா கதம் பவே து காரணமாக இருக்கும் பொழுது இரண்டாகிய காரியம் எங்கே தோன்றும் இரண்டற்ற காரணம் இருக்கும்போது இரண்டாகிய காரியம் எங்கே தோன்றும் என்னது இப்படிதான் இருக்கும் ஞாபகம் இந்த கிளாஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும் நான் ராமாயணம் மகாபாரதமா சொல்றோம் ராமர் வந்தார் ராமர் போனார் குகனை பார்த்தார் அதுக்கப்புறம் வாலியை பார்த்தார் சுக்ரீவனை பார்த்தார் இதெல்லாம் கதை சொல்லிகிட்டே இருக்கலாம் அங்கே எப்படிலாம் அவங்க பேசிட்டாங்க எப்படி தர்ம விவகாரங்கள்லாம் பண்ணிட்டாங்கன்னா ராமாயண மகாபாரதம் சொல்லணும் இங்கே அப்படிலாம் சொல்ல முடியாது இது தத்துவசாஸ்திரம் ஆக இரண்டற்ற காரணமே இருப்பாக இருக்கும் பொழுது இரண்டாகிய காரியம் இருப்பற்றது இரண்டாகிய க அர்த்தம் அத்த காரணம் அத்யத்தம் காரணம் காரியம் அத்வைத்தம் காரணம் காரியம் தண்ணீர் காரணம் அலைகள் அந்நியமாக காரியம் இல்லை காரியமே இல்லை காரணத்துக்கு அன்னியமாக காரியம் இல்லை காரியமே இல்லை காரணம் என்னும் தன்மையும் இல்லை பின்னால் சொல்லப்படுற காரியை காரணம் பசியேத் பஷ்டாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தத்தோ நசியேது அவசிஷ்டம் பவேன் முனிஹி இதே வரப்போகிறது அந்த ஸ்லோகம் வரப்போகிறது பார்க்க போறோம் நான் சரி ஆகையினால அந்நா பாசா கதம் பவியது இருப்பற்றது எப்படி தோன்றும் இருப்பற்றது தோன்றுவது போல இருக்கு ஆனால் அது இருப்பற்றது என்று புரிஞ்சுக்கணும் இந்த அனுபவத்தை மறுக்கலை இந்த அனுபவம் இருப்பற்றது அனுபவம் அனைத்தும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸருடைய இருப்பை சார்ந்தது இல்லையா அந்த அது இன்னும் இங்கிலீஷில் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறாங்க சப்டன்ஸுங்கிறாங்க அப்போ இருப்பை சார்ந்துதான் இருப்பை சார்ந்துதான் எல்லாம் இருக்கின்றன இருப்புதான் இறைப்பவைகளாக காட்சி அளிக்கின்றன இருப்பவைகள்ப்பை சார்ந்திருப்பதால் இருப்பவைகள் இல்லாததாகும் இல்லாததாகும் அப்படி என்ன இன்டெலக்சுவல் ஜிம்னாஸ்டிக் எல்லாம் வந்து விளையாடுறாங்க சரி ஆக அதாவது இல்லாதது இருப்பது போல் காட்சி அழிக்கிறது இருப்பது இல்லாதது போல் தோன்றுகிறது என்ன சொன்னேன் இல்லாதது இருப்பது போல் காட்சி இருப்பது இருப்பதுன்னா ஜாக்கிரதையாக இருப்ப சொல்றேன் அது இப்படி என்ன அர்த்தத்தில் சொல்லணும் நமக்கு எல்லாருக்கும் பிரம்மம் வந்து புலப்படலை உலகம் புலப்படுறது அனாத்மா நல்லா புலப்படுறது ஆத்மா புலப்படலை ஆத் அனாத்மா ஆத்மான்னு பிரித்த பிறந்தானே தெரியுது அனாத்மாவே ஆத்மாதான் நினச்சுன்ட்ருக்கோம் நாம் ஆத்மான்னு அனாத்மா வேறே ஆத்மா வேறேன்னு பிரித்ததுக்கு பிறகு அப்புறம் படித்த பிறகு தான் புலப்படுறதா புலப்படலையான்னு என்ன பண்ண முடியும் வாத்தியாருக்கு புலப்பட்டுருக்குற மாதிரி வாத்தியார் பேசின்னு இருக்கார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எப்படி இது பண்ணுறது நிறைய கேள்வியை கேட்டு பார்த்தா தெரியும் கேள்வி கேட்டால் க்ளாஸுக்கு ஆள் வராது அதனால் என்ன பண்ணுறதுன்னா இப்படியே வண்டி ஓட்டுறது ஆ என்னால் நீங்கள்லாம் தலையாட்டுறதை பார்த்தா ஏதோ புரிஞ்சுதான் தலையாட்டுறீங்க நம்மளும் புரிய வைக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை நம்ம புரிய வைக்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்களும் புரிஞ்சுக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வண்டி ஓடுறது சரி இப்போ எப்படி இருக்க முடியுங்கிற இதே தான் திரும்ப திரும்ப இப்படி எந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் போய் இந்த சொல்லுவாங்க பாருங்க ஒரு படம் வரைகிறவன் என்ன பண்ணுவான் வரைஞ்சிட்டு பக்க இந்த கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று பார்ப்பான் பார்த்துட்டு பக்கத்தில் போய் டச்சப் பண்ணுவான் அது மாதிரி இந்த சாஸ்திரத்தை சொல்லிவிட்டு அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்ப திரும்ப நம்முடைய உள்ளத்தில் அத்வைத வேதாந்த தத்துவத்தை வரைகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் வரைகிறார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் சரி ஆக இது நேற்றுக்கு பார்த்த ஸ்லோகம் இது ஆகா வேதமே என்ன சொல்லுகிறது நானாத்வம் இல்லை வேற்றுமைங்கிறது கிடையாதுன்னு சொல்லுகிறது வேற்றுமை கிடையாதுன்னு சொன்னா எப்படி வேற்றுமை விளங்கும் அத்வைதத்தில் துவைதம் எப்படி தோன்றும் அப்படிங்கிறது அத்வைதத்தில் துவைதம் எப்படி தோன்று தோன்று மாயையா பாதி வஸ்துதா ி அப்படி மாயையா பாத்தி மாயையினால அப்படி தோன்றுகிறது ஆனால் உண்மையில் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த இல்லாதது இருப்பது சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்தியதே சதகா அதனால இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை கீதையை ஞாபகம் வச்சுக்கணும் சரி நம்ம அடுத்த ஸ்லோகம் படிப்போம் ு மோமத்தும்ச பசிய மாயாவஞ்சி நோஷோபி வித்தியோர் மீ இக பசியான மாயையா வஞ்சித்தோ நரஹ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்னா வேதமே சொல்லியிருக்கு வேதத்தில் வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு எவன் வேற்றுமைகளை பார்க்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் மரணத்துக்கு உள்ளாகிறான் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான் எப்படி பாருங்க மீண்டும் மீண்டும் மரணத்திற்கு உள்ளாகிறான்ங்கிறத பிரசன்ட் பண்ணுறது எப்படி சொல்லுகிறதுனா மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இறந்து போய் மறுபடியும் பிறந்து மறுபடியும் சாகிறது இதுக்கு பேர் தான் ஜென்ம மரணப் பிரவாகா புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் இக சம்சாரே சுத்தரது சம்சார பிரமணம் அதை தான் வேதம் வந்து இது குறையா சொல்லியிருக்கு வேற்றுமைகளை கண்டால் மீண்டும் மீண்டும் இறப்பிற்கு நீ பிறப்பிற்கு ஆளாவாய் மீண்டும் மீண்டும் இறப்பிற்கு ஆளாவாய் அப்படிங்கிறது ஆகையினால என்ன அது குறை தோஷம் அது நீ வந்து திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் சரீரத்தை எடுப்பேன்னு அர்த்தம் சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தில் சுகதுக்கத்தை அனுபவித்து அப்புறம் அந்த சரீரத்தை விடுறத்துக்கு மனசு இல்லாமல் இல்லையா நமக்கு சரீரத்தை விடுறதுக்கு மனசாக இருக்குது நம்மளை சுற்றி எத்தனை பேர் போனாலும் நம்ம இருக்கணும்னா நமக்கு தோன்று ஆகையினால சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தில் வாழ்ந்து அப்புறம் அந்த சரீரத்தை விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்ல அவன் விடாமடுங்காமல் விடமாட்டேங்கிறான் அவன் அவர் என்ன பண்ணுறார் நான் உன்ன நான் வந்து உடம்புலேருந்து பிரிச்சே தீருவேன் அப்படிங்கிறார் அவர் நாமளானா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுவிடு சொல்கிற சம்சாரம் துக்கம்னு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுங்க வேற்றுமையை உண்மை என்று நினைப்பவன் மீண்டும் மீண்டும் துன்பத்துக்கு ஆளாகிறான் அப்படி போட்டு மீண்டும் மீண்டும் துன்பத்துக்கு ஏன்னா இதெல்லாம் அதிருஷ்டமாக இருக்குது யாராலையும் உடனே மறுபடியும் நான் பிறப்பேங்கிறது என்னால் நம்ப முடியல மறுபடியும் பிறப்பேங்கிறது என்னால் என்ன நம்ம அதை பார்த்ததில்லை இதுக்கு முன்னால் பிறந்ததும் எனக்கு ஞாபகமும் இல்லை இனிமேல் எனக்கு பிறவி இருக்குங்கிறது என்னால் நம்பவும் முடியல என்ன ப்ரூஃப் பிறந்தவன் சாவாங்கிறது உண்மை ப்ரூஃப் இருக்குது செத்தவன் மறுபடியும் பிறப்பாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய கதையெல்லாம் சொல்லணும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு சாக்காடு உறங்குவது போலும் பிறப்பு விழிப்பது போலும் அப்படின்னு சொல்லணும் திருவள்ளுவர் ஏதோ வேதத்தை அவங்க பெரியவங்கெலாம் சொன்னது அதே இவரும் சிறையில் விட்டுருக்காரன்றோம் அப்புறம் இல்லைப்பா நிறைய கதையெல்லாம் இருக்குது நிறைய இப்போ வந்து நான் நிறைய மறுபிறவிக்கு இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இன்கார்னேஷனுங்கிறாங்க இன்கார்னேஷன் அண்டு பயாலஜி அன்றைக்கி ஒரு புஸ்து சொன்னேன்னா உங்களுக்கு அப்படி ஒரு புஸ்தம் இருக்குது இன்கார்னேஷன் அண்டு பயாலஜி ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது நிறைய அதெல்லாம் அதில் எடுத்துருக்கலாம் வந்து அதெல்லாம் நிறைய ரொம்ப என்ன சொல்கிறது ஆத்தன்டிக்காக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக நிகழ்ச்சிகள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு சில பேருக்கு மாத்திரம் போன பிறவி ஞாபகங்கள்லாம் வருகிறது அப்படி ஞாபகங்கள்லாம் வரும்போது அவங்க ஒரு வயசு பதினேழு பதினெட்டு வயது வரைக்கும் தான் வருதான் அதுக்கப்புறம் மருந்து போயிருந்தான் நமக்கெல்லாம் பிறக்கிற போதே போயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு அப்படி வருது எல்லாம் நிறைய அதெல்லாம் வந்து அங்கங்கே நடந்த உண்மை நிகழ்ச்சிகள் உண்மை சம்பவங்களையெல்லாம் தொகுத்து புஸ்தகமாக போட்டிருக்காங்க போன பிறவியில் கத்தியால் குத்தி சொத்தா இந்த திற போது இந்த கத்தி தழும்பு அடையாளத்தோடு பிறக்கிறது நீங்க நம்ப முடியுமா நம்ப முடியுமா ஆனா பிறந்தது பொண்ணா பறக்கிறது அடுத்தது தழும்போடு பிறக்கிறது மதம் மாதிரி பிறக்கிறது ஜாதி மாதிரி பிறக்கிறது பால் மாதிரி பிறக்கிறது ஊர் மாதிரி பிறக்கிறது ஒரே குடும்பத்தில் பிறக்கிறது நிறைய ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் சொல்றாங்க அதுக்கு அந்த புக்குக்கு நான் சொன்னேன் இல்லையா ஸ்டீவன்சன் உங்களுக்கு சொன்னேன்னா அது இல்லையா ஸ்டீவன்சன் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் ஸ்டீவன்சன் ஒருத்தர் அந்த ஆத்தர் பேர் அவர் எழுதியிருக்கார் ரீக் இன்கார்னேஷன் அண்ட் பயாலஜி அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர் வேணால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்டர்நெட்டில் போய் பாருங்க இல்லாட்டி நான் ஒத்துக்கிறேன் சுவாமின்னுட்டு முடி எது ஒத்துக்கிறோம் இது வந்து அதனால தான் கிருஷ்ணர் ஜாத சேகி துருவோ துருவம் ஜென்மம் ருதஸ்யச்சான்னார் பிறந்தவன் சாவான்ப்பா அப்படின்னா சத்தமன் மறுபடியும் பிறப்பான்னார் பிறந்தவன் சாவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு வந்து சாஸ்திரம் சொல்ல வேண்டாம் தெரிகிறது ஆனால் இறந்தவன் மீண்டும் பிறப்பான்கிறது நமக்கு நம்மளால் உடனே ஜீர்ணிக்க முடியல உண்மை உண்மை அதுதான் இது இந்த மாயப்பிரபஞ்சத்தினுடைய நிகழ்ச்சி மாயப்பிரபஞ்சம் இதுவும் மாய ஞாபகம் உச்சுங்கோ இந்த வந்து இதுவும் மாயதான் அது புரிஞ்சுக்கணும் நான் ஆக மிருத்தியோஸ்திருத்யும பசியத்தி எய்க நானேவ மிருத்யுவினிடமிருந்து முத்தியுவையே பார்க்கிறான் கச்சதி கச்சின்னு போட்டிருக்கு இதில் அங்கே உபனிஷத்தில் மிருத் எய்க நானேவ பசியதி மிருத்தியோஸ்திருத்யுமாதி யயக நானேவ பசியத்தி எல்லாத்தையும் பலவாறாக எவன் காண்கிறானோ அவன் மிருத்யுவினிடமிருந்து மிருத்யுவையே அடைகிறான் மேலும் மேலும் இன்பத் துன்பங்களுக்கு ஆளாகிறான் இன்பத் துன்பங்களுக்கு அடிமையாகிறான் அப்படின்னு அர்த்தம் ஆக அது அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆனால் எப்படி சொல்லுகிறதுனா ஏன் இவன் வேறையா பார்க்குறான்னா இந்த மாயையினால பார்க்குறாங்க மாயையா வஞ்சித்தஹா நரஹா மாயையா வஞ்சிதா நரஹா அக்ஞானேன வஞ்சித்த நரஹா மாயையா வஞ்சித்த நரஹா எதையுமே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவு இல்லாததினால் அப்படின்னு அர்த்தம் அந்த அறிவை பெறாததினால் மாயையினால் வஞ்சிக்கப்பட்ட மனிதன் இக நாணாத்வம் பசியதி இக நாநாத்வம் பசிய இங்கு நாணாத்வம்னால் என்னர்த்தம் பல்வேறு தன்மைகளை நாணாத்வம் சத்தியம் இத்தி பஷத்து எல்லாம் உண்மைதான்ப்பா எல்லாம் உண்மை என்ன ஒருத்தன் திட்டுட்டான் என்னால் தாங்க முடியல அப்படின்னா என்ன ஒருத்தன் திட்டான் என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல யாராக இருந்தாலும் பொறுத்துப்பேன் இவன் திட்டிவிட்டான் வேறான் அவனுக்கு நான் எவ்வளோலாம் செஞ்சிருப்பேன் தெரியுமா அப்புறம் கடைசியில் என்ன எடுத்து நான் அவன் வேற நான் வேற இந்த துவைத்தத்தை பார்த்ததுனால தான் துவைதம் சத்தியம் நினைச்சதுனால தானே இவ்வளோ வம்பு இது என்ன பண்ணணும் இந்த உலகம் எல்லாம் வாழ்ந்தாலும் வேசும் தாழ்ந்தாலும் வேசும் வையகம் இதுதான் அதனால என்ன வேணாலும் இது பண்ணும் ஆனால் அது நம்ம பார்த்தோம்னா இந்த வேற்றுமையை உண்மைன்னு நம்பிது வேடிக்கை பார்க்கணுமே தவிர இந்த பொம்மலாட்டத்தை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா நீயும் நானும் நீயும் பொம்மை நானும் பொம்மை என்னது நினச்சி பார்த்தா நினச்சி பார்க்கலன்னா எல்லாம் எல்லாம் பொம்மை இல்லை எல்லாம் உண்மையிலே ஆயிருக்குன்னு நினச்சிப்போம் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை ஆஹ மாயித்தர நலக வாழ்க்கையில் நர ஸ்ருத்தியா மிருத்தியோகோ மிருத்யும் சகச்சதி இல்லாட்டி மிருத்தியோகோ சிருத்தியோகோ மிருத்யும் சகச்சதி இது ஸ்ருத்தியா தோஷோப்பி வகத வ விஹிதா அது பெரிய குற்றம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் வேற்றுமையை காண்பது குற்றம் வேற்றுமை உண்மை என்று வேற்றுமையை காண்பது தப்பு இல்லை வேற்றுமை இருப்புடையது வேற்றுமை உண்மையானது இந்த இருப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் உண்மைன்னா உள் பிளஸ் மை இருப்புக்குதான் இன்னொரு பேர் அது அதாவது நம்ம பேசுற ட்ரூத் இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல ட்ரூத்துன்னு சொல்றாங்க அதுக்கு வந்து வாய்மை தமிழ்ல வாய்மை பாடி லாங்குவேஜ்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கு பேர் மெய்மை மெய்மை மூஞ்சியை சுழிக்கிறான் அவன் ஆன ஆச்சரியமா பார்த்தான் எல்லாம் சொல்றவன் இல்லையா அது மெய்மை அதாவது பொய்ப் பேசாமல் இருந்தால் பொய் பேசாமல் உள்ளத சொன்னால் அதுக்கு பேர் உண்மை இல்லை வாய்மை உண்மைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்றோமே உள்ளது உண்மை உள் பிளஸ் மை உண்மை இருப்பு தூய இருப்புக்கு தான் பேர் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு ஆக வேற்றுமைகளை காண்பவன் காண்பவனுக்கு துன்பத்துக்கு மேலே துன்பம் வரும் என்று அதை குறையாக சொல்லி இருக்கிறது வேதம் கட்டோபனிஷத்திரம் இந்த மந்திரம் இருக்கு மிருத்தியோஸ மிருத்யுமாப்னோதி எய்க நானேவ பசிய ஆகையினால் என்ன சொல்றார் வேற்றுமையை உண்மை என்று நம்பாதே நகைகளை உண்மை என்று கருதாதே தங்கமே உண்மை என்று ஞான தங்கமே புரிந்துகொள் அவ்வளவுதான் இதுக்கு இதுக்குதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வர்றார் அடுத்தணூத்தாயே பரமாத்மன்திரீத்தவாரணூ तस्मादेतानि जायते परमात्म तस्तावधार वेद मंत्रे எதோ வா இமாத்தேனா ஜீவன் எத்யந்திசம்விசந்திஜிஜாசஸ்வ் ப்ரமேதி அப்படின்னு தைத்திரோபனிஷத் பிருகுவல்லி முதல் பாராகிராஃப் முதல் அணுவாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அத மனசில் வச்சுன்னு சொல்ற பரமாத்மனா பிரம்மணா சர்வபூத்தானி ஜாயந்தே பரமாத்மாவாகிய பிரம்மத்தினிடமிருந்து ஞாபகம் வச்சுக்கணும் பரபிரம்மன் அர்த்தம் சர்வபூத்தானி ஜாயந்தே விவர்த்த காரணம்னு பேர் இதுலேருந்து எல்லாம் தோன்றுகிறது பிரம்மத்தினிடமிருந்து அதாவது திரும்பவும் சொல்றார் தங்கத்திலிருந்து நகை தோன்று திரும்ப அவரே சொல்லப்படுறார் இதெல்லாம் தங்கத்திலிருந்து நகை தோன்றுவதை போல தோன்றுகின்றன வேற்றுமைகள் காணப்படுகின்றன தஸ்மாத் எனவே ஏதானி ஏதானினா இந்த சரீரங்கள் எல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் இதை இன்னும் கிளியர் பண்ற தெளிவுபடுத்துறார் ஏதானி சரீராணி உங்களுக்கு கீத ஸ்லோகம் எல்லாம் ஞாபகம் இருந்தால் பார்க்கலாம் சர்வபூதம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர யி பசியணியமிமேனப்பணியூத்தம் வோமேக்தனோகீ மயி வராவது அயம் தியான பிரயோஜனத்தை முடிக்கிற போது பகவான் சொல்றது இதே அர்த்தத்தோடுதான் சொல்ற எனவே இவைகளெல்லாம் இன்சரீரங்களெல்லாம் வத்துக்களெல்லாம் ப்ரமீவீ பிரம்மமாகத்தான் இருக்கின்றன நகையெல்லாம் தங்கமாகத்தான் இருக்கின்றன அது மாதிரி பிரம்மமாகத்தான் இருக்கின்றன என்று இதி அவதார ஏத் உன் ஆழமான மனதில் இதை பதியச் செய்வாயாக உன்னுடைய மனசில் இது நல்லா பதியட்டும் கடவுளுக்கு அந்நியமா ஒண்ணும் கிடையாது எனவே எல்லாமே கடவுள்தான் இந்த விவர்த்தவாதம்னு பேர் இதுக்கு பேர் விவரத்தவாதம்னா என்ன அர்த்தம் மண்ணுக்கு அந்நியமாக குடம் இல்லை தங்கத்துக்கு அந்நியமாக நகை இல்லை இதே நூலுக்கு அந்நியமாக இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் மகாநாராயண உபரிஷத்தில் ரொம்ப கம்பீரமாக உபதேசிக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஆழமாக நல்லா சொல்லப்பட்டிருக்கு மகாநாராயண உபரிஷத்தில் என்று மனதிலே பதியாக உன்னுடைய உன்னுடைய கவனம் அல்ல அத்வைத்த காரணத்திலேயே இருக்கட்டும் இருக்க வேண்டாம் அத்வைத்த சத் காரணத்திலேயே இருக்கட்டும் துவைத்த அச்காரியில இருக்க வேண்டாம் நம்ம கவனம் எதுல இருக்கணுங்கிறது தான் கருத்து உணர்விலேயே நமது கவனம் இருக்கட்டும் உணரப்படுபவைகளில் நமது கவனம் வேண்டாம் உணரப்படுபவைகள் மாறிக்கொண்டே இருப்பவைகள் மாறிக்கொண்டே இருப்பவைகளை மதிப்பது மடமையாகும் தமிழ் மாறிக்கொண்டே இருப்பவைகளை மதிப்பது மடமையிலும் மடமையாகும் அதை சொல்லுவதே எமது கடமை भवंती ீாரயரி அடுத்த விவி கமார்ஜவு விவிதா கர்மாராுதிஜகி சொல்லுகிறது சொல்ற எல்லா பெயர்களும் பிர எல்லும் பிரம்மந்தான் விதவிதமான பல்வேறு வடிவங்களும் பிரம்மந்தான் எல்லா செயல்களும் பிரம்மந்தான் பிரம்மந்தா அனைத்தையும் வியாபித்து தாங்கிக் கொண்டிருக்கிறது அது சிம்பிளா ஞாபக அசத்வைத்த சத் அத்வைதம் தாங்கி கொண்டிருக்கிறது நம்ம திரும்ப இதே உதாரணத்துக்கு தான் போவோம் இதே கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சுன்னு தோணும் ஆனால் வேற வழி கிடையாது அதாவது அசத்தான நகைகளுக்கு சத்தான தங்கம் தான் ஆதாரம் அதை திரும்ப திரும்ப சொல்ற சத்தான தங்கத்துக்கு அந்நியமாக நகைன்னு ஒரு வஸ்து கிடையவே கிடையாது சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று இருப்பற்ற சொல் ஒன்று நகை இருப்புடைய சொல் ஒன்று தங்கம் அது மாதிரி எல்லாத்தையும் தங்கமும் கிடைச்சிட்டு என்னது பிரம்மம் பிரம்மத்துக்கு அந்நியமாக தங்கமும் இல்லை பிரம்மத்துக்கு அந்நியமாக தண்ணீரும் இல்லை பிரம்மத்துக்கு நூலும் இல்லை பிரம்மத்துக்கு அந்நியமாக மண்ணும் இல்லை பிரம்மைவ பிரம்மைவ சர்வநாமானி ஜன்னுித்திருக்கிறது உறக்கச் சொல்லி உபதேசித்திருக்கிறது திரயம் வாஜிதம் நாம ரூபம் கர்ம பிருகதாரண்ய கோபனிஷத் இதை கேட்கிறவனுக்கு ஸ்ருதி சொல்லிதான் வியாக்கியானக்காரர் சொல்றார் யார் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறானோ அவனுக்கு சொல்லி இருக்கப்பா உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கு சொல்லலை பிரபஞ்சத்தினுடைய உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனை பார்த்து சொல்லித்து ஸ்வ அதிகாரிணா சிராவைய மாச இத்தியார்த்தா தன் தன்னிடத்துல வந்து கேட்குற அதிகாரிக்கு சொல்லித்தே தவிர விரும்பாதவனுக்கு போய் திணிக்கல அப்படின்னு சொல்றேன் எல்லார்ட்டையும் போய் திணிக்கல வேதாந்தத்தை போய் எல்லார்டையும் திணிக்க முடியாது வேதாந்தத்துல ருச்சி இருக்கிறவங்களுக்கு வேதாந்தம் ஆனந்தமா இருக்கும் ஆகையினால ஞாம வச்சுக்க படிக்கிற போது தெரிஞ்சுக்கணும் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி ப்ரமாணாஹுத்தம் கதசங்க முக்தாவஸிதேதாச்சரமிரம் பிரவிலீய அது இருபத்தி மூணு பிரம்மாணம் இருபத்தி நாலு நாலாவது அத்தியாயம் ஆஹா என்று வேதம் சொல்லி இருக்கிறது எனவே உன்னுடைய புத்தி என்னது இதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லோகம் திருஷ்டி ஜானமயம் கிருத்த பசியேத்ரமயம் ஜகத் உனது பார்வையை அறிவு அறிவுமயமாக்கி உலகை மெய்ப்பொருள் மயமாக பார் இந்த இதிலேயே அப்ரோக்ஷன் அந்த ஸ்லோகம் வருகிறது பின்னால பார்க்கலாம் நான் அடுத்த ஸ்லோகம் சுவர்ணா ஜாஜமானஸ்யர்ணத்வம்வதம் பிரம்மணோ ஜாஜமானச பிரம்மத்வேத்யா பிரம்மத்வாத் வியாக்கியான காரர் என்ன பண்ணிட்டாருன்னா இதுக்கு நான் அர்த்தம் சொல்லலை உங்களுக்கே புரியுன்னு விட்டுவிட்டார் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு சுகமம் அப்படின்னா நன்றாகவே புரிகிறது ஸ்லோகம் இதுக்கு என்னத்துக்கு விளக்கம் தேவையார் அப்படிங்கிறார் ஸ்லோகம் என்ன சொல்கிறது தங்கத்திலிருந்து தோன்றிய பொருளுக்கு தங்கமே சாஸ்வதமானது தங்கமே சாஸ்வதம் நித்தியம் சத்தியம் சத்தியம்னு சொன்னாலே மூன்று காலத்திலும் தொடர்ந்து இருப்பது எதுவோ அது சத்தியம் நீங்கள் எல்லா நகையும் உருக்கி பழையபடியும் தங்க கட்டி ஆக்கி ஆனால் தங்கம் ஆயிடும் தங்கம் தங்கம் சாஸ்வதம் அதை சொல்றாரு சுவர்ணத்திலிருந்து தோன்றிய பொருள்களில் சுவர்ணமே சாஸ்வதமானது சுவர்ணாத்து ஜாஜமானஸ்ய சுவர்ணத்துவம் சாஸ்வதம் சுவர்ணத்துவங்கிறது சாஸ்வத்தமாக இருக்கு நித்தியமா இருக்கு சத்தியமா இருக்குன்னு போட்டுக்கணும் அதே மாதிரி இது எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் அதே மாதிரி பிரம்மணா ஜாஜமானசிய பிரம்மத்துவன் ததாபவேத் ஆகையினால தங்கம் எது தங்கமும் பிரம்மன் தான் மண்ணு கல்லு சந்தேகம் வந்துடுமே தங்கம் பிரம்மம் மண்ணு கல்லு பிரம்மன் எது பிரம்மம் இல்லே கேட்கணும் ஒரு இது உண்டு இல்லையா கடவுள் எங்கே இருக்கிறார் தான் கடவுள் எங்கே இல்லைன்னா சிஷ்யம் தான் கடவுள் எங்கே இருக்கிறார்னா கடவுள் எங்கே இல்லை எல்லாம் அவர் தானே ஆக நான் அது பதில் சொன்ன மாதிரி இதெல்லாம் இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ தங்கம் வேறே பிரம்மம் வேறேன்னு சொல்லிடக்கூடாது உதாரணத்துக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கே தவிர பிரம்மத்துக்கு வேறாக ஒன்றும் கிடையாது அம்பஸ்ய பாரு புவனசிய மத்தியே நாகஸ்ய புஷ்டே மகதோ மஹியான் சுக்கேண ஜோதிபும்ஷிசமவிஷ்ட் சர்த்தர் அந்த யுதும்ச விச்சைகர்வஸ்வதிஷே தவத்தம் ததுபவியமா இயம் தரே பரமே வோமன் எதம் மகீஞ்சேனாதிபதி தேஜசிரியே லிஸ்ட் பூண்டே போன உண்ண்ணே கிருஷ்ணா அது உண்நானே இதுவும் நான் அப்படின்னு சொல்கிறார் என்னது ஒன்றுன்னா சொல்கிறேன் உனக்கு எல்லாம் பதி எட்டும் இருக்குது தான் எல்லாம் நான் கடைசியில் சொல்கிறார் விபூதி யோகத்தில் அத்தவா பகு நைத்தேன கிம் ஜாத்தேன என்னத்துக்கு சொல்லணும் நிறைய நான் சொல்லிட்டேன் முடிக்கவும் முடியாது என்னுடைய விபூதிக்கு எல்லையும் இல்லை விஷ்டபியாக இதுதம் கிருத்ஷனம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத் நான் ஒருத்தந்தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன் புருஷ ஏவேதகம் சர்வம் அஹ பிரம்மத்வம் தா பவேத் அஹ பிராஸ்வம் மற்ற எதுவும் அத்வை அசாஸ்வதம் என்ன சொல்றது அசாஸ்வதம் என்ன மாயா பிரதீதி மாயினால தோன்றுகிறதுனா சரி அடுத்தது அப்பியம் கிருவா சன் மூாத்மாய்திஷமியூாத்மா பயம் தஸ்யாபிபாஷிதம் இது வேதத்தினுடைய இன்னொரு மந்திரத்தை வச்சு சொல்றது உதரமந்தரம் குருத்தே அத தஸ்ய பயம் பவதி அப்படின்னு வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு அதை வச்சு கொண்டு என்ன சொல்றார் நீ கொஞ்சம் சின்ன அளவு கூட கடவுளுக்கும் உனக்கும் வேற்றுமையை கற்பிச்சையானா நீ கடவுளுக்கிட்ட பயப்படுவே பயப்படுவேன் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும் தீயவை தீய பயர்த்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அதெல்லாம் பண்ணணும் ஆனால் இங்கே என்ன அர்த்தம் அது தர்ம விவகாரம் இங்கே என்ன சொல்கிறார்னா பயம் வருமா நான் வேறு அவர் வேறு என்ன அவர் என்ன ஏதாவது பண்ணிடுவாரோ நான் பண்ணின தப்புக்கெல்லாம் என்ன எத்தனை தடவை பிறக்க வைப்பாரோ தண்டனை கொடுப்பாரோ தத்துவ விசாரம் பண்ற போது ஜவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இதுதான் சொல்றார் ஜீவாத்ம பரமாத்மனோம் மூடாத்மா சிஷ்டி இப்ப யார யார திறார் தெரியுறதா துவைதிகளை திறர் சொல்லி துவை உண்மை எப்பொழுதும் பரமார்த்த சத்தியம் கடவுளும் நாமளும் எந்த காலத்திலையும் என்னதான் சொன்னாலும் நீயும் பிரம்மனும் ஒரு நாளும் ஒன்னாகவே முடியாது நீ தாசன் அவர் ஆண்டவன் அவர் ஈஸ்வரன் நீ அவனுடைய தாசனை தவிர நீ இப்படிலாம் வந்து பேசி இன்னும் அவருடைய அவருடைய தண்டனைக்கு ஆளாயிடாது அவர் சண்டைக்கு வரப்போறாரா நீ நானும் ஒண்ணுதான் ஏன் என்ன சண்டைக்கா வரப்போறார் அப்படி வந்தா அவர் கடவுடா சொல்றோன்னு வச்சுட நம்ம அவர்கிட்ட வந்து பகவான் நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா ஐயோ யோ பாபி கண்ணத்துல போடுறா அவர் எங்க அல் அவர் என்ன சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தர்யாமி சகல கல்யாண குண கணகன நிலையா நீ துளி தூசு யூஸ்லெஸ்ஸு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவன் நீ எங்கே அல்பம் அவர் எங்கே மகத்து நீ அவரும் ஒன்று ஒன்றுங்கிற அபச்சாரம் அபசாரம் அபச்சாரம் அப்படின்னா அதெல்லாம் ஆரம்பம் நானும் அந்த பாடத்தெல்லாம் படிச்சு தான் நாங்களும் அவர் நாங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அவர் சொல்லி கொடுத்தாருந்தான் அவர் தான் யார் சொல்லிக் கொடுத்தார் அவர் தான் குரு அனுப்பிச்சார் அவரே குருவாக வந்தார் அவர்தான் குருவாக அனுப்பிச்சார் அவரே குருவாக வந்தார் அவரே தான் சாஸ்திர ரூபமாக இருக்கார் அவர் தான் சொல்லி கொடுக்குறார் ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா மகாபயகிருதத்ராணா தித்திராணமுபஜாஜதே சொன்னேன் இல்லையா அந்த ஸ்லோகம் ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா இறைவனுடைய அருளால தான் அத்வைதானம் ஏற்படுறது அது வந்து மகாபயக் பாருங்க சரியான ஸ்லோகமாக இருக்கு இதுக்கு அதுக்கும் சரியா இருக்கு மகாபய கிருத்தத்ராணா இந்த சம்சாரங்கிற பெரிய பயத்துல இருந்து நம்மை காக்கிறது த்வித்ராணாம் யாரோ ஒன் ஆர் டூ பீப்புளுக்கு தான் இது அண்டர்ஸ்டாண்டாரு தான் அப்போ நிச்சயமா இல்லைன்னு போயிடுவீங்களே யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இது புரியுறதான் தித்திராணாம் உபஜாயத்தை ஆகையினால நமக்கு வந்து எதாக இருந்தாலும் என்னென்னா இப்போ அது வயசாக வயசாக நாளாக நாளாக கடவுள்கிட்ட இன்னும் பேத புத்தி கூடுறது அது வந்து என்ன ஐயோ எதா வந்துடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ பயம் வருது இல்லையா வருது நம்ம மட்டும தனியாக இருக்கோமே என்ன பகவான் நம்மளை ஏதாவது நமக்கு எதா வந்துருச்சுன்னா யார் பாப்பா அவர் சொல்லிட்டார் கிருஷ்ணர் சொன்னார் அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏஜனா அப்பர்யு பாசத்தை சொல்லியிருக்கார் வாஸ்தவந்தான் தேஷான் நித்யாபியுக்தானா யோகக்ஷேமம் வஹாம்யம் அங்கே அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் சங்கராச்சாரியார் வந்து அங்கே அத்வைதார்த்தம் சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர் அனன்யாஸ் சிந்தையந்தோம் நான் வேற அவன் வேற இல்லைன்னு புரிஞ்சுனுட்டான்னு சொன்னா அவனை நான் பார்த்துக்கிறேன் இப்போ நான் வேற அவன் வேற இல்லைன்னு புரிஞ்சுக்காதவன் என்ன பண்றது அவனையும் பார்த்துப்பார் அவர் ஆனால் இங்கே என்ன சொல்றார் அவன் என்னையே நம்பி வந்திருக்கான் பதிப்ப சன்னியாசியை சொல்ற சங்கராச்சாரியன் வந்து அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏ ஜனாகா ஏ சன்னியாசினா அப்படின்னு எழுதிடுவார் ஏன்னா எவர்கள்னா சன்னியாசிகள் ஆகையினால் நம்ம எதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் அதனால் என்ன தாற்பயம்னா பகவான் வேற நீ வேறேங்கிறது வெளியில் விவகாரத்தில் வச்சுக்கோ என்றைக்கும் அப்படி இரு அவருடைய அருளால் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா அவரும் நானும் இந்த உலகமும் எல்லாம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா எனக்கு அந்த ஈஸ்வரன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்தார் நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்தார் பக்தியோட சொல்கிறோமா பக்தி இல்லாமல் சொல்கிறோமா சொல்லப்போனால் ரொம்ப பக்தியோடு சொல்கிறோம் இதுக்கு மேலே என்னத்தை கொடுக்க முடியும் பகவானால் பகவானால் கொடுக்கறது இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா அத்வைத ஜானம் பிரம்ம ஜானத்தை தவிர கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு உயவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணும் ஆகையினாலே பேதபுத்தியை விடு பேதம் அதாவது பேதம் மாயிக்கம் ஆவித்தியக்கம் அவாஸ்தவம் என்னது வேதம் பேதா மாயிக்கம் பேதம்ங்கிறது வேற்றுமை என்பது மாயை அறியாமை ஒற்றுமையே உண்மை அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது மனசில் ஆழமாக பதியும் ஆஹ ஜீவாத்ம பரமாத்மனோஹோ எஸ் சந்துஷ்டதி மூடாத்மா ஆஹ கீதையிலும் பகவான் சொல்கிறார் ஒரு ஸ்லோகம் இருக்கு பரவாயில் அப்புறம் சொல்பம் அப்பய்தரம் கிருத்தா ஜீவாத்ம பரமாத்மனோஹோ எஸ் சந்துஷ்டதி மூடாத்மா பயம் தச அபிபாஷிதம் அபிபாஷித்தம்னா என்னர்த்தம் ஸ்ருதியா ஸ்ருத்தினால் நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது வேதத்தால் நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பது கருத்து அடுத்த ஸ்லோகம் எத்தே த்தம் இத்தர்த்த ஆத்மேனையே தரச்சாண்டி எாநாத் எல்லா வேதத்தை அடிப்படையா கொண்டே பேசிட்டு வர்ற ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ற இது வந்து மந்திரம் உபனிஷத்துல இருக்கு மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டா அறியாமையினால தான் வேற்றுமைகள் ஒரு ஒன்ன ஒன் இன்னொன்னொன்னு பார்க்கறான் ஒருத்தனை இன்னொரு பொருள் பார்க்கறது ததுதர இத்தரம் பஷி இவன் வேற அவன் வேற இத்த இவன் வேற அவன் வேற ஒருத்தன் ஒருத்தன் தனித்தனியா இருந்து கொண்டு பார்க்கிறதாக தெரிகிறது இந்த மந்திரத்தை சொல்றேன் எத்தகி துவைத்தமிவ பவதி தது இத்தர இத்தரம் பஷ்யத்தி ததித்தர இத்தரம் தது இத்தரம் சூணோோதி ததித்திவதரம் மனு ததித்தம் விஜா எண்ணோன்ய பசியேத் அன்யோனித் அன்யோன் ரசையே அப்படின்னு வேதமந்திர இருக்கு அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுங்கள் எப்பூத் தம் பசியேத் தம் ஜித் அதாவது நம்ம அனுபவிக்கிற இந்திரிய விஷயங்கள் ஒருத்தன் வந்து அனுபவிக்கிறான் அனுபவிக்கிற ஒருத்தனுக்கான் அனுபவிக்கப்படுறது ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம் அனுபவிக்கப்படுறது அனுபவிக்கிறவனுக்கு வேறானதுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் கற்பனை வாஸ்தவம் இல்லை உங்களுக்கு கொண்டு தோணும் இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக தோணும் ஆனால் எல்லாம் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இன்னும் போகப்போக தெரிய போகிறது நமக்கு நம்முடைய அனுபவத்தை ஏதாவது ஏதோ இவன் வேற அவன் வேற மாதிரி தெரிகிறது அனுபவிப்பவன் வேறு அனுபவிக்கப்படும் பொருள் வேறுன்னு நம்ம படித்தோம் புரியறதுக்காக முதல்ல சொன்னோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படும் பொருளும் ஒன்று பிரமாத்து பிரமாண பிரமேயம் எல்லாம் ஒன்று தான் அறிபவனும் அறியப்படு பொருளும் அறிவதற்குரிய கருவியும் அறிவும் மெய்ப்பொருளே ஏன்னா அது கன்னியமா இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா அது கன்னியமா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்ப அறியப்படுறது எதுவா இருக்க முடியும் அதுவாக தான் இருக்க முடியும் அறியப்படுவதும் மீது கற்பிக்கப்பட்டது அறிபவனும் அதன் மீது கற்பிக்கப்பட்டது அறிவதற்குரிய கருவியும் அதன் மீது கற்பிக்கப்பட்டது ஆகவே அதுக்கு அந்நியமாக கிடையாது ஞானம் ஜேயம் ஞான கம்யம் ஹிருதி சர்வச சூக்ம்ததவிஞேயம் தூரஸ்தாந்தி கேச்சு எல்லாம் பதிமூணாம் அதி ஸ்லோகம் ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் நல்லாவே சிந்திச்சு பார்க்கலாம் இதை ஆக எத்தி பவேத் திரா பசியம் சூணோதி அதாவது கேட்கிற விஷயம் வேற கேட்குற வேற வேறேன்னு நம்ம நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் ஒன்றுங்கிறது மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது அதாவது நல்லவனும் நானே கெட்டவனும் நானே ரெண்டும் கெட்டானும் நானே நானேன்னு சொல்லலாம் எல்லாமே பிரம்மமேன்னு சொல்ல ரெண்டும் ஒன்று தான் அகம் பிரம்மாஸ்மி எத்த ைத்தம் பயத்து திரா பசியத்தில் வேரேங்கிற எண்ணம் ஏற்படுகிறது எதா சர்வாத்மே பசியா இத்தர திரா அண்வீர்த்தி அணு அளவு கூட வேரேங்கிறது கிடையாது இத்தரங்கிறது கிடையாது அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சில பேர் பாஷையில் உண்டு அவள்னா இதராள் இவாள்னா வந்து நம்மளவாள் மணவாடு அவளெல்லாம் அவாள சேர்ந்தவா அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையோ அவாளாவது இவாளாவது எல்லாம் ஒன்று தான்ப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல் இந்த அவா இவா இருக்கு அவர்கள் இவர்கள் அவர்கள் வேறு நாம் வேறு அதுக்காக வேண்டிய சேர்ந்து கூட்டிக் கொலாவிக்க முடியாது அதான் சொல்லிருக்கோம் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதா சமதர்சினா நல்லா படிச்ச அடக்கமாக இருக்கிற பிராமணன் கீதை சொல்லுகிறது அப்புறம் வந்து பசுமாடு யானை அப்புறம் வந்து நாயி நாயை சமைச்சு சாப்பிட்றோம் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு என்ன தோணுன்னா அப்போ நாளையிலேருந்து நான் நாயை சமைச்சு சாப்பிட்றேன் அவனுக்கு ஏதோ அது பழக்கம் நமக்கு ஏதோ இதுதான் பழக்கம் அதனால் நம்ம அதுக்காக வேண்டிய ஆனால் அவனுக்கும் ஆதாரம் நமக்கும் ஆதாரம் ஒன்று தான் அப்படிங்கிற தத்துவத்தில் அதனால தான் ஜாக்கிரதையாக இதை புரிஞ்சுக்கணும் விவகாரத்தில் வந்து எப்போவுமே விஷமந்தான் அதை நம்ம அளவாக வச்சுக்கணும் ரொம்ப ஏதாவது வேறேன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு தான் வேறையே தவிர அவனை வந்து அவமதிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை யாரையும் அவமதிப்பதற்கு தாழ்த்துவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் நம்மளை வந்து உயர்வாக நினச்சிக்கிறதுக்கு வேணால் நினச்சிக்கலாம் இன்னொருத்தனை தாழ்வாக நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது யாரையும் தாழ்வாக நினைப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை இது விவகாரமாகவே நான் சொல்கிறேன் உண்மை என்னவென்றால் அதனால தான் அந்த சாண்டாளோஸ்து சத்துத்விஜோஸ்து குருரித் தேஷா மனீஷா மமா அதுதானே சொன்னான் அந்த சண்டாள அந்த மனிஷா பஞ்சகத்தில் அதில் என்ன இருக்குது அவர் என்ன கேட்குறான் அன்னமயாது அன்னமயம் அத்வா சைதன்யமேவ சைதன்யாத் எதிவரை தூரிகர்த்தும் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கெச்ச கெட்சேதி நகர்ந்து போ அப்படின்னா அவர் சாதாரணமாக தான் சொன்னார் அவனுக்கு ஞானம் இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும் அவர் சாதாரணமாக சொன்னார் அவன் உடனே கேட்குறான் அன்னமயாது அன்னமயம் என்ன அன்னமயத்தில இருந்து அன்னமயத்தை விலக சொல்றியா அதுவா சைதன்யமே சைதன்யா சைதன்யத்திலிருந்து சைதன்யத்தை விலக சொல்றியா அன்னமயம் ஜடம் எப்படி நகரும் சைதன்யம் சர்வ வியாபி அது எப்படி நகரும் தெரியாத்தனமா கேட்டுட்டோன்னு புரிஞ்சுட்டேன் நம்ம இவனுக்கு எங்க வேதாந்தம் தெரிய போறதுன்னு நினைச்சா அவனுக்கு வேதாந்தம் அதனால தான் பாரதியார் பாட்னர் புலையருக்கும் பறையருக்கும் எல்லாருக்கும் விடுதலை விடுதலை விடுதலை எல்லாருக்கும் விடுதலை ஆக வாஸ்தவமாக பார்த்தா அதாவது யாருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் தேவையில்லை உயர்வு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தேவையில்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தேவையில்லை நான் இப்படி பிறந்துட்டேனே நம்ம கதி இப்படி ஆயிடுச்சே இன்னும் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் நான் வந்து இப்படிலாம் பிறந்தேன்னா ரொம்ப அடிக்கடி காலத்துக்கு விட்டுக்கவும் வேண்டாம் அதனால் எல்லாம் இந்த இதர இத்தரம் பஷியத்தை வேற்றுமையெல்லாம் சும்மா பேருக்கு தான்ப்பா இன்னமும் இந்த மாயை இப்படிலாம் விளையாடுகிறது நல்லா ஜாக்கிரதையாக இரு எவ்வளவு ரியாலிட்டி கொடுக்கணுமோ எவ்வளவு சத்தியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு சத்தியத்துவம் கொடு ஓவர் ரியாலிட்டி அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுத்து உன்னையும் கஷ்டப்படுத்திக்காத உன்னை சுற்றி இருக்கிறவனையும் டிஸ்டர்ப் பண்ணாதே இடைஞ்சல் பண்ணாது அதுதான் விஷயம் எதா சர்வம் ஆத்மத்வேன பசியத்தி தற்ப அன்வபி இதர நஷ்டி இதரத்துவம் நேற்று வேற்றுமையை பார்த்தாலும் அவன் வேற்றுமையை மதிக்காதவனாக இருக்கிறான் மதிக்கலைன்னா அதுக்காக நடைமுறையில மாற்றுறதில்லை அது இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த சாக்கடை தண்ணீரும் கங்கை தண்ணீரும் என்றைக்கு உமக்கு ஒன்றாக தெரிகிறதோ அன்னைக்குத்தான் உமக்கு ஞானமும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னா இவன் ரெண்டையும் குடிச்சு பார்த்துட்டான் அதுதான் இப்படி இதெல்லாம் ஜாகிரதையா சொல்ல வேண்டியிருக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு மனைவியும் அம்மாவும் மகளும் ஒன்னாக முடியுமா மனைவி மனைவி தான் அம்மா அம்மா தான் மகள் மகள் தான் ஆனா எல்லாருக்கும் தத்துவம் ஒண்ணுன்னு சொன்னாலும் விவகாரத்துல அந்த பேதத்தை நம்ம ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும் அதே சமயம் இந்த பேதம் உண்மையில்லைங்கிற இந்த அண்டர் கரண்ட்டுங்கிறாங்க பாருங்கள் ஸ்ருதி அந்த ஸ்ருதி மாதிரி மனசுக்குள்ள இதெல்லாம் வெளி மேலே தான் இருக்குது ஆனால் அதில் தர்மம் வேணும் அதெல்லாம் பண்ணணும் அதனால தான் சொல்லுவாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த அத்வைதம் படிக்காதேன்னு பார்த்தியா என்ன குழப்பிறாங்க பார் அப்படியேபா இவங்க எல்லாமே ஒரே குழப்பானந்தான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதாவது எந்த கோணத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கோணத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இது நிறைய சொல்லி கொடுத்துட்டே போகிறார் அவர் எல்லாத்துக்கும் ஸ்ருதி பிரமாணத்தை எடுத்து சொல்கிறார் நாளைக்கு பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வியோமத் வியாப்த தேஹாஜ தக்ஷிணா அமூர்த்தஜே ஐயனே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஆதிகருநாஸ்